பிரைத்தியமேஷிந்த பிரயமேதாவிதனந்தமன ஆத்மனகாஸ்வாவா சச்சிதானந்த நித்திய நிர்மலதா ஆத்மவினுடைய சுவாவம் என்ன தான் அப்போது நீங்கள் இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கீள் உடம்பு இல்லை மனசு இல்லை புத்தி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆத்மாவோடய சுவாவம் தான் என்ன இது இல்லை இது இல்லைன்னு தானே நீக்கிறேள் நீ உடம்பு இல்லை நீ மனசு இல்லை நீ இந்திரியங்கள் இல்லை நீ புத்தி இல்லை நீ அஜானமும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையுமே நீக்கியாச்சுன்னா என்ன தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கப்போ சச்சிதானந்த நித்திய நிர்மலதா சச்சிதானந்தன சத்துன்னு சொன்னால் தூய இருப்புன்னு அர்த்தம் இருப்பு எல்லாத்துலையும் இருக்கிற இருப்பாக இருக்குது நாசதோ வித்தியதே பாவகா நாபாவோ வித்தியதே சதகா அப்படின்னு கீதையில் படித்தது மாதிரி எல்லாத்துலேயும் சதாத்மகமாக இருக்குது எஸ் செய்வ ஸ்புரணம் சதாத்மகம் எல்லாவற்றிலும் இருப்பாக இருக்கிறது அப்புறம் சித்துன்னா என்ன அர்த்தம் உணர்வாக இருக்கிறது சித்து அப்புறம் ஆனந்தம் இன்ப வடிவமாக இருக்கிறது ஆக இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் நான் இருக்கிறேன் இருக்கிறேன்கிறது சத்தம்சம் நான் உணர்கிறேன் உணர்கிறேன்கிறது சிதம்சம் இந்த இருப்பாக உணர்வாக இருப்பதுதான் இன்பமாகவும் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்க முடியாது இன்பமாக இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அனைத்திற்கும் இன்பத்தை தரும் இந்த ஆத்மாவை இன்ப வடிவமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அஸ்வபாவ சச்சிதானந்த சச்சிதானந்த நித்திய நிர்மலதா எப்பவும் மாசற்றதாக இருக்கிறது யாதொரு மாசும் இந்த ஆத்மாவுக்கு கிடையாது மாசற்ற சச்சிதானந்தம் நான் அப்படின்னு அர்த்தம் மாசற்ற சச்சிதானந்த ஸ்வபாவமே ஆத்மாவினுடைய ஸ்வபாவம் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் எதா அர்க்கசிய பிரகாஷா யா தோ தோயசிய சைத்யம் எதா அக்னேகே உஷ்ணதா ததா எப்படி சூரியனுக்கு பிரகாஷம் இயல்போ எப்படி தண்ணீருக்கு குளிர்ச்சி இயல்போ எப்படி நருப்புக்கு உஷ்ணம் இயல்போ அப்படி ஆத்மாவுக்கு சச்சிதானந்தம் இயல்பு அப்படிங்கிறார் ஆத்மாவுக்கு சச்சிதானந்தம் இயல்பு சர்க்கரைக்கு எப்படி இனிப்பு இயல்போ அப்படி சொல்லணும் சர்க்கரைக்கு எப்படி இனிப்பு இயல்போ அப்படி பிரம்மத்துக்கு ஆனந்தம் இயல்பு அதனுடைய ஸ்வரூபம்னு நடித்தோம் இதுக்கு கைவல்ல நவனியத்தில் ஒரு நல்ல பாட்டே இருக்கு அதாவது ஆத்மாவை சச்சிதானந்தம்னு விளக்குறத்துக்கு இப்போ ஒரு பொருள்லையே வந்து நெருப்பில் வந்து பிரகாஷம் இருக்குது நெருப்பில் உஷ்ணம் இருக்குது பிரகாஷம் இருக்குது அப்புறம் நெருப்பில் சூடு இருக்குது நெருப்புக்கு மூணு குணம் இருக்குது பிரகாஷம் உஷ்ணம் அப்புறம் வந்து என்னது நிறம் செகப்பு நிறம் கொஞ்சம் சிகப்பாக இருக்குது அல் செம்மை வெம்மை வெம்மைனா சூடு செம்மை வெம்மை ஒளி செம்மை வெம்மை ஒளிங்கிறது மூணும் சேர்ந்து தான் நெருப்பு நெருப்புக்கு செம்மை வெம்மை ஒளின்னு இருக்குது தண்ணீரில் சூடு வெளிப்படலாம் விறகு கட்டையில் செம்மையும் ஒளியும் வெம்மையும் மூணும் வெளிப்படும் அது மாதிரி ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது அதே மாதிரி தண்ணீர்னு எடுத்துட்டோம்னா அது திரவமாக இருக்குது குளிர் இலகள் வெண்மை குளிர் இலகள் வெண்மை மூன்றும் தண்ணீருடைய இயல்பாக இருப்பது அதை போன்று சச்சிதானந்தமும் இருக்கிறதுன்னு சொல்கிறார் ஆதிசங்கரர் ஆத்ம அனாத்ம விவேகத்தை நன்றாக பகுத்து நமக்கு ஆத்ம ஜியானத்தை உபதேசம் பண்ணுகிறார் நான் என்ற சொல்லுக்கு பொருளாக இருப்பது எது எது நான் என்ற சொல்லுக்கு பொருளாக இல்லை என்பது தான் இங்கே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 இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் என்மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம்னா தூய தூய உணர்வு தூய இன்பம் எல்லாமே தூய்மை கடைசியாக நாம் பார்த்த ஸ்லோகம் பாவகா சச்சிதானந்த நான்கிறது இல்லாத ஒரு பொருள் அல்ல ஏன்னா உடம்பு மனசு புத்தியை நீக்கிட்டால் அப்புறம் என்ன பொருள் இருக்குதுன்னு நமக்கு தோன்றும் அதுதான் நான் ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொன்னேன் நான் இந்த உடலின் ஒரு பகுதியுமல்ல நான் என்பது இந்த உடலிலிருந்து உற்பத்தியான ஒரு பொருள் அல்ல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 இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப படிச்சுக்கிண்டே இருக்கோம் இந்த உடம்பு மனசு புத்தி நம்ம அதுலேயே இருந்து கொண்டு அதை நீக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கணும் இது ஸ்தூலமாக சரீரத்தை நீக்க முடியாது எப்படி தூக்கத்தில் ஸ் ஷரீரத்தோட அபிமானம் நமக்கு இல்லை தூக்கத்தில் நமக்கு சரீரத்தில் அபிமானம் இயற்கையாக இல்லை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 விழிப்பு உடல் மனம் புத்தி எல்லாம் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இது மாதிரி போன்ற நூல்களை படித்து நாம் என்ன பண்ணுறோம்னா செயற்கையாக நாம் அபிமானத்தை நீக்கிறோம் ஆக இயற்கையாக அபிமானம் நீக்கப்படுகிறது ஆழ்ந்த உறக்கத்தில் செயற்கையாக அபிமானத்தை நீக்குவதே ஞானம் என்றும் மோட்சம் என்றும் சொல்லப்படுகின்றது அபிமானத்தை நீக்கி பழகி பழகி பழகி பழகி அது என்னாகும் நாளாக நாளாக இந்த அட்டாச்மெண்ட்டு நீங்கிண்டே போச்சுன்னு சொன்னால் என்னது இருந்தும் இந்த உடம்பு இருந்தும் நம்ம அதோடு இணையாதவர்கள் ஆயிடும் அது நமக்கு மாத்திரம் நம்ம பண்ணுறதில்லை எல்லாருடைய சரீரத்தையும் நம்ம மதிக்கிறது இல்லை தர்மமாக மதிக்கிறோம்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 நான் பார்க்கின்ற பல்வேறு தனி மனிதர்கள் என்பதும் உண்மையல்ல எல்லாம் ஏற்கனவே சொன்னார் இல்லையா புத் புதானீவ வாரிணி ஒரு ஸ்லோகத்தில் படித்தோம் நாம் கடைசி சென்ற பல வகுப்புகளுக்கு முன்னால் படிச்சிருக்கோம் எட்டாவது ஸ்லோகம் புத் புதானீவ வாரிணி எல்லாம் தண்ணீரில் தெரிகிற நீர்க்குமிழிகளைப் போல ஆக நீங்கள் எல்லா ஸ்லோகத்தையும் திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து இதை மனசில் தியானம் பண்ண வேண்டியது தான் இதை ஆத்மாவுக்கு எந்த விதமான செயலும் இதெல்லாம் ஆத்மாவை சார்ந்து இதெல்லாம் செயல் புரிகிறது நாம் எல்லாத்தையும் ஆத்மாவில் கற்பிச்சுடுறோம் அறியாமையினால் எல்லாம் நம்முடைய விருப்பு வெறுப்பு எல்லாமே குற்ற உணர்ச்சி எல்லாமே மனசை சார்ந்தது ஆத்மாவை சார்ந்தது கிடையாது புத்தியை சார்ந்தது அந்தக்கரணத்தை சார்ந்தது கடைசியாக நாம் பார்த்த ஸ்லோகம் இருபத்தி ஸ்லோகம் எப்படி சூரியனுக்கு பிரகாஷம் இயல்போ தண்ணீருக்கு எப்படி குளிர்ச்சி இயல்போ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 உடம்பில் ஒரு புண்ணு வந்து இதாக எடுத்துன்னு சொன்னால் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் உடம்பை சேர்ந்தது எனக்கு இல்லைங்கிற எண்ணத்தை நன்றாக திருடப்படுத்திக்கணும் ஆத்மா சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லியிருக்கார் என்னுடைய ஸ்வரூபம் என்னது சத்ஸ்வரூபாக இருப்பாக நான் இருக்கிறேன் இந்த உடல் இருக்கிறது அந்த உடல் இருக்கிறது அந்த இருக்கிறதுங்கிறது தான் ஆத்மா இருப்பு தான் ஆத்மா எல்லா பொருள்களையும் இருக்கின்ற இருப்பு தான் ஆத்மா இருக்கிறது இருக்கிறது பஞ்சதசையில் படிச்சுட்ருக்கோம் இல்லையா சாமானிய அம்சம் மறைக்கப்படுவதில்லை விசேஷ அம்சம் மறைக்கப்படுகிறது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 இந்த கிராமத்துலேயே பூஜையெல்லாம் அருவுருவத்தில் தான் இருந்தது அப்புறம்தான் இப்போ உருவம் வைக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தா ஏதோ ஒரு கல்லுக்கு தான் பூஜை பண்ணிகிட்டு அதுக்கு உருவமும் இருக்காது அது அருவுருவந்தான் அருவுருவம் உயர்ந்ததா உருவம் உயர்ந்ததா கேட்டால் அருவுருவம் தான் உயர்ந்தது உருவத்தை காட்டிலும் அருவுருவம் தான் உயர்ந்தது அருவுருவத்தை காட்டிலும் ஆகாயம் போன்ற தத்துவம்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 அப்புறம் அருவம் அருவத்தை எப்படி மனசு கிரகிக்கிறதோ அப்படி நம்ம ஆத்ம தத்துவத்தை கிரகிக்கிறோம் உணர்வுன்னா உணர்வை நீங்கள் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது உணர்வு அப்படின்னா உணர்வுங்கிற சொல்லுக்கு பொருள் புரியதாக புரியலையா உணர்வுங்கிற சொல்லுக்கு பொருள் புரியறது ஆனால் அந்த பொருள் அறியப்படு பொருளாக புரியலை அறிபவனாகவே இருக்கிறது ஆக ஆத்மா தூய இருப்பாக இருக்கிறது அதான் சொன்னேன் இரு இருப்பு உடல் மனம் புத்தி இவைகளிலிருந்து உற்பத்தியாகவில்லை இருப்பு உடல் மனம் புத்தி இவைகளின் ஒரு பகுதியும் இருப்பு உடலின் உடலின் ஒரு குணமும் தன்மையும் அல்ல வார்த்தை மாற்றி போடுறேன் அவ்வளவுதான் இருப்பு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 அந்த அந்த இருக்கிறதுங்கிறது வந்து அது எதையாவது உன்னோட சேர்த்து சேர்த்து பார்க்குறோம் அறிவால் பிரித்து பார்க்கணும் அதுதான் சத்தரிசனம் அதுக்கு பேர் சத்தரிசனம் சத்தரிசனம்னால் என்ன அர்த்தம் இருப்ப மாத்திரம் இதே இதை போடுங்க உணர்வு இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இருப்பதை உணர்கிறேன்னு சொல்கிறோம்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 எனக்கு கண்ணை திறந்துட்டு சரியாக சிந்திக்க முடியல விக்ஷேபம் வர்றதுன்னா கண்ணை மூடிட்டு சிந்திச்சுப்பார் கண்ணை மூடின்னு சிந்தனை பண்ணினாலும் கண்ணை திறந்துட்டு சிந்தனை பண்ணினாலும் சிந்திக்கிற சிந்தனை சரியாக இருக்கணும் அதே மாதிரி தான் ஆனந்தம் அனுபவிக்கிற ஆனந்தம் எல்லாம் வந்து வந்து போகிற ஆனந்தம் ஏற்றத்தாழ்வு உடைய இன்பம் ஆனால் தூய இன்பம் ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் நமக்கு தூக்கத்தில் வந்து உடம்பு மனம் புத்தியோட சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது உடல் மனம் புத்தியோட தொடர்பு இருக்கிற போது தான் ஆனந்தம் தடைப்படுகிறது உடல் மனம் புத்தி இவைகளோடு தொடர்பு இல்லாத போது ஆனந்தமாகவே இருக்கிறோம் ஆனந்தம் உடம்பு மனசு புத்தியோடு சேர்றபோது ஆனந்தம் குறைஞ்சு இதே இதை இதுக்கும் அப்ளை பண்ணி பாருங்கள் ஆனந்தம் உடல் மனம் புத்தியிலுடையிருந்து உற்பத்தியாவது அல்ல ஆனந்தம் என்பது உடல் மனம் புத்தியினுடைய ஒரு பகுதியும் அல்ல ஆனந்தம் என்பது உடல் மனம் புத்தியின் தன்மையும் அல்ல ஆனந்தம் என்பது உடல் மனம் புத்தி இவைகளுக்கு வேறாக இருந்து கொண்டு உடல் மனம் புத்தி இவைகளெல்லாம் வியாபித்து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 ஏதோ கற்பனையில் சொல்கிறது இல்லை ஃபேக்ட் இது உண்மை இது ஆனால் நம்ம மனசில் ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க என்ன இருந்தாலும் அழுக்கு இருக்கத்தான் இருக்குது ஏன் அழுக்கு எனக்குத்தானே தெரியும் அப்படின்னா அழுக்கு இருக்குங்கிறது வாஸ்தான் உடம்போட அழுக்கு உன்னோட அழுக்கு இல்லை மனசோட அழுக்கு உன்னோட அழுக்கு இல்லை நீ எப்பொழுதுமே மாசற்ற ஜோதி ஏதோ என்ன புகழ்ந்து சொல்கிறதுக்காக சாஸ்திரம் சொல்கிறது உண்மை அது தான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறதுனால அதுதான்ப்பா உண்மை இந்த உண்மையை சொல்லுகிறது ஆத்மனகா நித்திய நிர்மலதா ஸ்வபாவகா ஸ்வபாவகான்னா அதுதான் ஸ்வரூபம் உண்மையிலேயே நேச்சர் அது எப்படி சூரியனுக்கு பிரகாஷம் இயல்போ நீருக்கு நீருக்குளிரும் தமை இயல்போ நெருப்புக்கு சுடும் தன்மை இயல்போ அப்படி ஆத்மாவுக்கு சச்சிதானந்தம் இயல்பு எல்லாருமே சச்சிதானந்தம் தான் சச்சிதானந்தாவோட சேர்த்துக்கிட்ட பேர் தான் ஓங்காரானந்த உண்மையிலேயே எல்லாருமே சச்சிதானந்தம் நீங்களும் சச்சிதானந்தம் நானும் சச்சிதானந்தம் இந்த சச்சிதானந்தத்துக்கு எதிர்கொல் என்ன தெரியுமா சமஸ்கிருதத்தில் அனிர்த்த ஜடதுக்கம் அனுர்த்தம்னா பொய் இருப்பற்றதுன்னு அர்த்தம் இருப்பற்றது ஜடம்னு சொன்னால் உணர்வற்றது துக்கம் என்றால் துன்பமானது ஆக இருப்பற்றது உணர்வற்றது இன்பமற்றது இருப்பற்றது உணர்வற்றது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 சுவாமி அப்படின்னா யார் விவகாரம் பண்ணுறா வியவகாரம் யார் பண்ணுறா விவகாரம்னா என்ன காலையிலேருந்து எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் எந்திரிக்கிறவன் யார் சாப்பிட்றவன் யார் தூங்குறவன் யார் இந்த காரியங்கள்லாம் இரு இந்த வேதாந்தம் படிக்கிறவன்தான் யார் இந்த விவகாரத்தை ரெண்டாக பிரிக்கிறோம் ஞான விவகாரம் கர்ம வியவகாரம் டிரான்சாக்ஷன் இங்கிலீஷில் பேர் ஞான விவகாரம் கர்ம வியவகாரம் அறிதல் என்னும் செயல் அறிதல் என்னும் செயல் செயல் புரிகின்ற செயல் பேசுவது ஒரு செயல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்குறீங்க கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அறிகிற செயலை நீங்கள் செய்கிறீர்கள் நானும் அறிஞ்சு புரிஞ்சதை புரிஞ்சின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் பேச்சு வந்து கர்ம வியவகாரம் புரிஞ்சுக்கிறது வந்து ஞான வியவகாரம் இப்போ என்ன சொல்கிறார் ஆத்மா அவ்யவகார்கிறீங்க ஆத்மா ஒரு கர்மமும் செய்கிறது இல்லைன்னு இப்போ தான் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் படித்தோம் அக்ஞானான் மானசோபாதேகே கர்த்தத்வாதீனி சாத்மனி கல்பியேம்புகத்தே சந்திரே சலனாதி யசாம்பசா தண்ணீர் அசையறதுனால தண்ணீரில் இருக்கிற சந்திரன் அசையற மாதிரி நமக்கு தோன்றுகிறது ஆனால் உண்மையிலேயே சந்திரன் அசைவதில்லை இந்த முல்லா நசுருதீன் ஜோக்கு இந்த முல்லா நசுருதீன் என்ன பண்ணினார் ஒரு நாள் ராத்திரி பௌர்ணமி அன்னைக்கு நடந்து போயிட்டுருக்கிறவோ பக்கத்தில் ஒரு கிணத்த எட்டி பார்த்தார் கிணத்தை பார்த்தா கிணத்துக்குள்ளே சந்திரன் தெரிஞ்சிது இவரோடனே நினச்சிட்டோம் அடாடா இந்த சந்திரன் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டேன் கிணத்துக்குள்ளே விழுந்த சந்திரனை எப்படியாவது நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு ஒரு கருணாமூர்த்தி அவர் என்ன ஒரு கயிறை எடுத்து கிணத்துக்குள்ளே வீசினார் வீசின உடனே அது எங்கேயோ ஒரு ஒரு பாறையில் போய் உள்ளுக்குள்ளே போய் கல்லில் மாற்றி நிறுத்தி ஆ சந்திரனை சிக்கி எடுத்து அப்படின்னா சிக்கி எடுத்தினோடனே கொஞ்சம் இன்னும் வேகமாக இழுத்தார் இழுத்தவுன்னே கயிறு அருந்து போயிடுத்து அருந்து போனோடனே இவர் மல்லாக்கா விழுந்தார் பார்த்தா நேராக ஆகாசம் பரவாயில்ல சந்திரனை நிறுத்திட்டேன்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 ஆனால் இது எப்படி நடக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லப் போகிறார் வர்ற ஸ்லோகத்தில் படிக்கலாம்